ஒருமுறை பெண் குழந்தைகளை சுமந்து கொண்டு ஒரு ஏழை பெண் என்னிடம் பேரித்தம்பழங்களை அவளுக்கு கொடுத்தேன் அவ்விருவரில் ஒவ்வொருவருக்கும் ஒரு பேரித்தம்பழம் கொடுத்தாள் தனக்குரியதை சாப்பிடுவதற்காக தன் வாய் அருகில் அதை கொண்டு சென்றாள் அதையும் அவளின் இரு பெண் மக்களே உண்ண கேட்டனர் அவ்விருவருக்கும் தான் சாப்பிட நாடி இருந்த அந்த பேரித்தம்பழத்தை அவளின் செயல் எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது அவர்களிடம் அவள் செய்தது பற்றி கூறினேன் அவர்கள் நிச்சயமாக அல்லாஹ் அவளின் இந்த செயலுக்காக அவளுக்கு சொர்க்கத்தை கட்டாயமாக்கிவிட்டான் அல்லது அவளை இதற்காக நரகத்திலிருந்து விடுதலை செய்துவிட்டான் என்று கூறினார்கள் இரண்டு ஆறு மூன்று பூஜ்ஜியம்